வணக்கம் நச்சினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா நமக்கு சொந்தம் என சொல்லக்கூடிய சொத்து நம் செயல்களே ஆம் வாழ்வில் நமக்கு சொந்தம் என சொல்லக்கூடிய சொத்து நம் செயல்களே என்கிறார் கோல்டன் நன்றி வணக்கம்